ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் இறைவனை இறைவன் என்ற சொல்லாலேயே அழைக்கிறார் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலே அமைந்திருக்கின்ற பத்து குரட்பாக்களில் இரண்டு குரட்பாக்களில் இறைவன் என்ற சொல் வந்திருக்கிறது முதலிலே சொன்ன இறைவன் என்கிற சொல்லுக்கு பொருள் இடத்தை வியாபித்திருப்பவன் ஆகாச வியாபி எல்லா இடத்திலும் இருப்பவன் அங்குங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே மட்டும் இருப்பவன் அல்ல அணுவிற்குள் அணுவாகவும் மகத்திற்குள் மகத்தாகவும் என்று வேதம் சொல்லுகிறது பெரியதில் பெரியவனாகவும் சிறியதில் சிறியவனாகவும் நீக்கமர நிறைந்திருப்பவனாகவும் இருப்பவன் இறைவன் என்று முதலிலே பார்த்திருக்கிறோம் இந்த குறட்பாவில் இறைவன் என்ற சொல்லுக்கு பொருள் எல்லா காலத்திலும் இறைந்திருப்பவன் காலவியாபி அவன் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அனைத்தையும் வியாபித்திருக்கிறான் ஹி பர்வேட் ஆக காலவியாபியாக இருக்கிறான் இறைவன் எல்லா காலங்களிலும் இருக்கிறான் எல்லா காலமாகவும் இருக்கிறான் என்று பொருள் ஆக தேசமாகவும் காலமாகவும் வஸ்துவாகவும் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா பொருள்களிலும் அவன் இறைந்திருக்கிறான் என்பதே இறைவன் என்ற சொல்லுக்கு ஆழ்ந்த பொருளாகும் சரி அப்படிப்பட்ட கால வடிவமாக இருக்கின்ற இறைவனை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்த்தால் நாம் காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் காலத்தை வீணடிக்க கூடாது நமது வாழ்நாள் மிகவும் குறுகியது மற்றொரு திருக்குறளிலே வள்ளுவர் கூறியிருக்கிறார் நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நம்முடைய நாக்கு இழுத்து கொண்டு விக்கல் வந்து நாச்சற்று விக்குள் பேச முடியாமல் விக்கல் வருவதற்கு முன்னமேயே நாம் அறச் செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனவே காலத்தை வீணடிக்காமல் உடலை வீணடிக்காமல் நம்முடைய மனித உடலை இடைவிடாது நல்ல செயல்களிலேயே பயன்படுத்தி நமக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் அதுவே இறைவனுக்கு நாம் செய்யும் வழிபாடு அவ்வாறு வழிபாடை செய்தால் நாம் காலத்தை கடந்த தத்துவமாக ஆகிவிடுவோம் பிறவி பெருங்கடல் நீந்திவிடலாம் மறுபடியும் மறுபடியும் உடல்களிலே புகுந்து இன்பத் துன்பங்களை நுகர்கின்ற தன்மையிலிருந்து விடுபடலாம் ஆக இறைவன் அடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி விடுகிறார்கள் இறைவனுடைய திருவடியை சேராதவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது என்பது இந்த குரலின் கருத்து ஏதாவது மோட்சத்தை அடைந்து விடலாம் முக்தி பெற்று விடலாம் முக்தி என்பது எங்கோ எப்பொழுதோ அடையப்படுவது அல்ல இங்கேயே இப்பொழுதே நம்மால் அறிவால் உணர்ந்து கொள்ளப்படுவதாகும் ஆகவே முக்தியை இங்கேயே உணரலாம் பிறவி பெருங்கடலை அதாவது உடல் பற்றை உலகப்பற்றை புறப்பற்றிலிருந்தும் அகப்பற்றிலிருந்தும் நாம் விடுபட்டு விடலாம் என்பது கருத்து இறைவனுடைய திருவடி என்று பல குரல்களிலே வந்திருக்கிறது கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மானடி இது இதுபோன்று குரட்பாக்களிலே இந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலே அடி தாழ் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பொருள் திருவடி என்பது இரண்டு பாதங்களை குறிக்கும் ஒரு திருவடி மனதை பக்குவப்படுத்துவதற்கான அறிவை குறிக்கும் மற்றொரு திருவடி மெய்யுணர்தல் தத்துவ கருத்துக்களை விளக்கி சொல்லும் அம்சமாகும் திருவடிகள் என்பது அறிவை குறிக்கின்ற ஒரு அடையாளம் கால்கள்தான் உடலை தாங்குகின்றன அதைப்போல் அறிவுதான் உயிரை தாங்குகிறது அதைப்போல நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு மனப்பக்குவத்தை அடைவதற்கான வழிமுறையையும் அறிந்து கொள்ள வேண்டும் மெய்பொருள் எது என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இறைவனுடைய திருவடி என்பதற்கு பொருள் மனப்பக்குவ அறிவு மெய்யறிவு என்று இரண்டாக புரிந்து வேண்டும் இதை சம்ஸ்கிருதத்திலே அபரஜானம் பரஜானம் என்றும் அல்லது அபராவித்யா பராவித்யா என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த உருவங்களை சொல்லுவதன் மூலம் தத்துவத்தை நாம் நினைவு வேண்டும் தத்துவத்தை நினைவு கூறுவதற்குத்தான் உருவங்கள் கற்பிக்கப்பட்டு நமக்கு இரண்டு கைகள் இருப்பதால் நம் மனதிலே இரண்டு இறைவனுடைய இரண்டு திருவடிகளையும் பற்றி கொள்வதாகவும் இதற்கு சிலர் பொருள் சொல்லுவார்கள் இறைவனுக்கு ஏன் இரண்டு திருவடிகள் மட்டும் இருக்கின்றன பல முகங்கள் பல கைகள் இருக்கின்ற இறைவனை பார்க்கிறோம் ஆனால் கால்கள் மட்டும் இரண்டே பெரும்பாலும் அமைந்திருக்கின்றன நமக்கு இரண்டு கைகள் இருப்பதால் நம்முடைய வசதிக்காக இறைவன் இரண்டு திருவடிகளோடு காட்சியளிக்கிறான் நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு சௌகரியமாக நாம் பாவனை செய்து கொள்ளலாம் இரண்டு கைகளாலும் இறைவனுடைய திருவடிகளை பற்றி எனவே இறைவனுடைய இலக்கணங்களை உணர்ந்து காலத்தை நன்கு பயன்படுத்தி பிறவி பெருங்கடலை நீந்த இறைவன் அருள் புரிவாராக